நபிசல்லும் அலஹி வசல்லம் அவர்கள் மக்களுடன் பள்ளி வாசலில் கொண்டிருந்த போது மூன்று பேர் வந்து அவர்களில் இருவர் நபி சொல்லாஹும் அலிஹி வசல்லம் அவர்களை முன்னோக்கி வந்தனர் மற்றொருவர் சென்று விட்டார் அவ்விருவரும் நபி சொல்லல்லாஹும் அலிஹிவாசல்லம் அவர்களின் சபையில் வந்திருந்தார்கள் அவ்வொருவரில் ஒருவர் வட்டமான அந்த சபையில் ஒரு இடைவெளியை கண்டபோது அதில் மற்றொருவரோ சபையின் பின்னால் அமர்ந்து கொண்டார் திரும்பி சென்று விட்டார் நபிசல்லும் அலேஹி வசல்லம் அவர்கள் தமது பேச்சை முடித்ததும் கூறினார்கள் இம்மூன்று பேர்களை பற்றி உங்களுக்கு சொல்லட்டுமா அவர்களில் ஒருவர் அல்லாஹுவின் பக்கம் ஒதுங்கினார் அல்லாகவும் அவரை அரவணைத்துக் மற்றொருவரோ வெட்கப்பட்டுக் கொண்டு கடைசியில் உட்கார்ந்து எனவே அல்லாஹலும் மிக்கப்பட்டுக் கொண்டான் மூன்றாம் அவரோ அலட்சியப்படுத்தி சென்று விட்டார் எனவே அல்லாஹலும் அவரை அலட்சியப்படுத்தி விட்டான்